வணக்கம் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக கந்திரமகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தமிழ்நாட்டின் குழந்தைகள் உரிமை ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் திருமதி நிர்மலா என்பவர் ஆவார் 2. தமிழ்நாட்டின் சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் பேராயர் பிரகாசம் என்பவர் ஆவார் மூன்று சீர்மிகு விவசாயிகளின் மாநாடு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதுடெல்லியில் நடைபெற்றது நான்கு தமிழகத்தைச் சேர்ந்த குமார் என்பவருக்கு ஜப்பான் இந்தோ ஜப்பான் இடையிலான உறவை வலுப்படுத்தியதற்காக ஜப்பான் நாட்டு வெளியுறவுத் துறையால் அவருக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது ஐந்து ஆலில்லா ரயில்வே கிராஸ் பாதைகள் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படுகின்றன இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அண்மையில் சர்வதேச அளவில் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி எங்கு தொடங்கியது இரண்டு சந்திரனில் தரையிறங்கிய முதலாவது வின்கலம் என்ற பெருமைக்குரிய விண்கலம் எது அது எந்த நாட்டை சேர்ந்தது மூன்று மனித உடம்பில் இருந்தால் எந்த வேலையில் சேர முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நான்கு அண்மையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் விருது பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவி யார் ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான பத்ம பூஷன் விருது ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரருக்கு கிடைத்துள்ளது அவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி